அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தங்களுடைய குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேட்டு அதனுடைய இனிமையை நுகராதவர்தான் குழலின் இசை இனிமையானது யாழின் இசை இனிமையானது என்று சொல்லுவார்கள் என்பது இந்த திருக்குறளின் பொருள் குழலை காட்டிலும் இனியது மழலை சொல் அமுதத்தை காட்டிலும் இனிது சிறுகை அளாவிய கூழ் கண்ணே மணியே என்று குழந்தைகளை கொஞ்சுவதில் ஒரு ஆனந்தம் சுகம் இருக்கிறது குழந்தைகளிடம் பல்வேறு வகையாக நம்முடைய அன்பையெல்லாம் நாம் குழந்தைகளிடத்திலே வெளிப்படுத்துகிறோம் குழலிசை இனிது யாழ் இசை இனிது என்று சொல்லுவர் தம் புதல்வருடைய குதலை சொற்களை கேளாதவர் என்று பரிமேலழகருடைய உரையிலே பார்க்கிறோம் நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று பாட்டானும் மக்கட்பேற்றின் இம்மை பயன் கூறப்பட்டது பரிமேலழகர் மறுமை பயன் முன்னமேயே சொல்லப்பட்டது இம்மைப்பயன் இந்த உலகத்திலே இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இது புலனின் உயர்ந்த புலனின்பம் என்பது கருத்து ஜெகவீரபாண்டியனாருடைய உரையிலே இன்னும் சில விசேஷங்கள் காணப்படுகின்றன குழலும் யாழும் உயிரில்லாத ஜடப்பொருள்கள் அவற்றை பயின்று தெளிந்தவர் முயன்று இசைக்கும் அளவே இசை இனிமையாய் வரும் இந்த குழல் யாழெல்லாம் அதுக்கு பயிற்சி பண்ணணும் ஒருத்தர் அவர் பயிற்சி பண்ணி அவர் ஒரு தெளிவு பெற்றாதான் அவர் முயற்சி பண்ணி இசைச்சாத்தான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இனிமை வரும் அது முயற்சியை பொறுத்து அது இனிமையாக இருக்கலாம் சில சமயம் சில கச்சேரிலாம் எடுபடாமல் போயிடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா சில கச்சேரிலாம் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கிறோம் ஒரே மனிதர் தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாடினது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு பாடினது சரியாக நல்லா இல்லை இன்றைக்கி அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லைன்னு சொல்கிறோம் ஆக இந்த ஜடவஸ்துக்களை எல்லாம் மீட்டி அதிலிருந்து வர்ற இசை வந்து அதில் வந்து தாரதமியம் இருக்கும் அதை இசைக்கலேன்னு சொன்னால் அந்த குழலும் இனி குழலும் யாழும் தனியாக ஜடமாக கிடக்கும் ஆனால் இந்த குழந்த உடம்புக்குள்ள சூக்ம சரீரம் வேலை செய்யுது அது ஒரு உயிரோட்டம் உள்ளது ஆக உயிரோட்டம் இல்லாத ஜடவஸ்துக்களை மீட்டி எழுப்பப்படுகின்ற ஓசை உயிரோட்டம் உள்ள குழந்தைகள் அவைகளெல்லாம் உடல் வாயிலாக அந்த ஒலிகள்லாம் வருகின்றன ஜீவ கலையோடு எவ்வழியும் செவ்வையாய் தோய்ந்து மொழியும் குழவிகளின் மழலை மொழியோடு குழல் யாழ்களின் ஒலிகள் ஒப்பாக ல எப்படி இருக்கு பாருங்க ஜீவக்கலை அப்படிங்கிறார் ஜீவக்கலையோடு எவ்வழியும் செவ்வையாய் தோய்ந்து மொழியும் குழவிகளின் மழலை மொழியோடு குழல் ின் ஒலிகள் ஒப்பாகாது இதை சொல்லி பாருங்க ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை வாழைப்பழத்தை அப்படின்லாம் சொல்லி சொல்றது உண்டு அது மாதிரி இருக்குது வாயில் வந்து அந்த எழுத்துக்கள்லாம் சரியாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லுவார் பொருளோடு பொருந்தாமல் குழறி பேசினாலும் பிள்ளைகளுடைய மழலை சொல் உள்ளத்தை உருக்கி உவகையை தருங்கிறது அர்த்தமில்லாமல் பேசினா கூட அந்த குழந்தைங்க பேசுறது நமக்கு அவ்வளோ சுகமாக இருக்குங்கிறார் ஒளையார் அதியமானை நோக்கி பாடியதாக புறநானூற்றிலே தொண்ணூற்றி ரெண்டாவது பாடல் இவ்வாறு அமைந்திருக்கிறது யாழொடும் கொள்ளா பொழுதொடும் புனரா பொருள் ஆயினும் தந்தையர்க்கு அருள்வந்தனவால் புதல்வர்த்தம் மழலை என்வாய் சொல்லும் அன்ன ஒன்னார் கடிமதல் ஒன்னார் கடிமதில் அரண் பல கடந்த நெடுமான் அஞ்சினி அருளன் மாறே இன்னொருத்த நான் படிக்கிறேன் யாழொடும் கொள்ளா பொழுதொடும் புனரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்த்தம் மழலை என்வாய்ச் சொல்லும் அன்ன ஒன்னார் கடிமதில் அரண் கடந்த நெடுமான் அஞ்சினி அருளன் மாறே பொருள் என்னன்னா குழந்தைகளின் மழலை யாழிசையோடும் இசையோடும் ஒத்துவராது தாளத்திற்கும் ஒத்துவராது பொருள் அறிவதற்கும் முடியாது அது அவ்வாறு இருப்பினும் தந்தையர்க்கு அம்மழலை சொற்கள் குழந்தைகள் மீது அன்பை வரவழைக்கின்றன பகைவர்களுடைய காவல் மதில்களையும் பல அரண்களையும் வென்ற அதியமான் நெடுமான் அஞ்சியே என் சொற்களை கேட்டு நீ என்னிடம் அன்பு காட்டுவதால் என் சொற்களும் குழந்தைகளின் மழலை சொற்கள் போன்றனவே என்று அவ்வியார் சொல்லியிருக்கிறார் அதாவது ஜெகவீர பாண்டியனாருடைய உரையில் குழலும் யாழும் ஜடப்பொருள்னர் இங்கே என்ன சொல்கிறார் யாழுக்கும் குழலுக்கும் தாளக்கட்டு ரொம்ப முக்கியம் ஸ்ருதி இதெல்லாம் முக்கியம் குழந்தைகளுக்கெல்லாம் தாளக்கட்டும் கிடையாது ஸ்ருதியும் கிடையாது அது சொல்கிற மீனிங்கும் கிடையாது அங்கேயும் யாழ் குழல்லாம் அதுக்கு ஒரு சாகித்யம் ஒரு பாட்டு இருக்கணும் இங்கே அதுவும் கிடையாது ஆனால் குழந்தைங்க பேசுகிறது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது அதனால் நீ ரொம்ப கம்பீரமானவன் ஏ மன்னனே அதியமானே நெடுமான் அஞ்சியே நீ வந்து பகைவர்களுடைய பல மதில்களையெல்லாம் தட்டி எறிஞ்சு பல அரண்களையும் வென்று நாட்டை பிடித்திருக்கிறாய் அப்பேற்பட்டவன் நீ கம்பீரமானவன் ஆனால் எங்கிட்ட நீ அன்பா இருக்கே என்னோட வார்த்தைகளும் குழந்தைகளோட மழலைக்கு ஒப்பானதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒளையார் சொல்லியிருப்பதாக இந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கு இந்த அளவில் இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறோம் குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் சொல் கேளாதவர்